அபு ஹொரேரா நாளில் தங்களின் தகுதி படைத்த மனிதர் யார் என நபி அலை அவர்களிடம் கேட்டேன் அப்போது அபு ஹொரேராவே என்னை பற்றிய செய்திகள் மீது உமக்கிருக்கும் பேராவல் எனக்கு தெரியும் அதனால் இந்த செய்தியை பற்றியும் உமக்கு முன்னர் யாரும் என்னிடம் கேட்க மாட்டார்கள் என நான் நம்பியிருந்தேன் என்று நபிசல்லாஹு அனேகிசல்ல கூறிவிட்டு மறுமை நாளில் மக்கள் அனைவரிலும் என் பரிந்துரைக்கு தகுதி பெற்றவர் யாரெனில் யார் உள்ளத்திலிருந்து தூய்மையான எண்ணத்துடன் வணங்கி வழிபடுவதற்குரியவன் அல்லாஹூ என்று வேறு யாரும் இல்லை என்று சொன்னாரோ அவர்தான் என்றார்கள்